सच्चिदानन्दरूपाय तापत्रय एको சச்சிதானந்த விஷோத்பதித்தாபயா வய நுமே ஏகோனா एकये பூர்வசம் भूत ஆத்மாதாரோகாஸ்ரய இந்த ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் வரைக்கும் ஈஸ்வரன் அபின்னிமித்தோபாதான காரணம் என்கிற ஒரு உயர்ந்த விஷயத்தை உபதேசம் பண்ணுறார் அவதூத தத்தாத்ரேய குரு எது மகாராஜாவுக்கு எப்படி செலந்தி பூச்சி தன்னிடத்திலிருந்தே பொருளை உண்டு பண்ணி அறிவு காரணமாகவும் பொருட்காரணமாகவும் தானே விளங்குகிறதோ அப்படி பகவான் அல்லது பரமேஸ்வரன் இறைவன் தானே இந்த ஜகத்துக்கு பொருட்காரணமாகவும் அறிவு காரணமாகவும் இருக்கிறார் மெட்டீரியல் காசாகவும் இன்டெலிஜென்ட் காசாகவும் இருக்கிறார்னு அர்த்தம் இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் அபிநிமித்தோபாதான காரணம்னு பேர் சாதாரணமாக நிமித்த காரணமும் உபாதான காரணமும் வேற வேற ஒரு ஆசாரியார் வந்து ஒரு டேபிள் செய்கிறாருன்னு சொன்னால் மரம் வேறு அவர் வேற அவர் அறிவு காரணம் அந்த மரம் வந்து பொருள் காரணம் அதனால அவர் அந்த அறிவை கொண்டு அந்த பொருளை உருவாக்கி விடுறார் அதாவது பின்ன காரணம் நிமித்த காரணமும் உபாதான காரணமும் பின்ன பின்னமாக இருக்குது ஆனால் இந்த மாபெரும் சிருஷ்டி இருக்க பிரபஞ்ச சிருஷ்டி இதில் பொருளும் இறைவன் அறிவும் இறைவன் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார் இங்கே இங்கே என்ன சொல்றார் சிருஷ்டிக்கு முன்னால் இருந்த நிலையை சொல்கிறார் ஏகோ நாராயணன் ஒருத்தந்தான் இருக்கான் ஸ்வமாயையா தன்னுடைய மாயினால முன்னால் படைக்கப்பட்டதை என்ன பண்றார் நாராயணா ஏகா ஏவ தேவகா அஸ்தி நாராயணன் ஒருத்தந்தா இருக்கார் அவர் என்ன பண்ணார் முன்கு படைக்கப்பட்டதை தன்னுடைய மாயையினால உள்ள இழுக்கிறார் சொ மாயையா பூர்வசிருஷ்டம் அப்புறம் என்ன பண்ணுகிறாருன்னா அதே நாராயணன் ஈஸ்வரன் ஈஸ்வர இதம் கல்பாந்தே காலக்கலையா சம்ஹிருத்த இந்த பிரளய காலத்தில் ஈஸ்வரன் இந்த சிருஷ்டிய காலங்கிற சமூகத்தினாலே இழுத்துனுடுறார் இழுத்துனு அப்போ என்ன ஆகிறதுன்னா ஏக ஏவ அத்விதீயா அபூத் தான் ஒருத்தர் மாத்திரம் இரண்டற்றவராக இருந்தார் அப்படிங்கிறார் அகிலாஷ்யா ஆத்மாதாரா ஏகா அப்படிங்கிறார் தன்னைத்தானே தாங்குகிறவராகவும் எல்லாவற்றுக்கும் தாங்குவதற்கு இடம் கொடுப்பவராகவும் அனைத்தையும் தாங்குகின்ற அனைத்திற்கும் தன் இருப்பை தருகின்ற அந்த ஆத்மாதார ஸ்வரூபமாகிய பரமாத்மா ஒருத்தர் தான் தனியாக இருந்தார் அத்வித்தீயமாக இருந்தார்னு இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது இதனுடைய தொடர்ச்சியை நாம் பிறகு பார்ப்போம் இந்தளவில் இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் ரொம்ப அழகான ஸ்லோகம் ஏ கோநாராயணோ தேவஹ பூர்வசம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில்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 மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோம்